வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா சிறிய கவலை பேசுகிறது பெரிய கவலை ஊமையாக்கி விடுகிறது ஆம் சிறிய கவலை பேசுகிறது பெரிய கவலை ஊமையாக்கி விடுகிறது என்கிறார் ஷேக்ஸ்பியர் நன்றி வணக்கம்